சதாவசா மச்சாரிய பரிய வந்தே பமதிபராம் லோக்கம் சங்காரிய சூஷம பதராயணாஷியே பகவந்தோ புனப்பு புனோ வை ருக்க அந்தோ குயோராத் மூதவிபி ய திணா மூர்த்தே நம சொன்ன பிறகு இருப்பே விசுயமே பசேமா திரங்கை துஷும் சூபை லஷேமேவா இோ விர்த்த ூஷா வித்தர் அரிஷேமிர் தோ ி ஹரி வோகு நம ஹரி வோ நம்ம ஒவ்வொருத்தருமே ஆனந்த தேடி இருக்கோன்றது எல்லாருக்கும் அது வந்து பிரசித்தம் யாரும் வந்து ஹலோ துக்கமா இருக்கல அப்படி யாரும் கேட்கறது இல்ல சௌரியமா இருக்குங்களே அவ்வாறியும் அப்படிதான் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கேட்கறது யாரும் விரும்புறதில்லை உடனே ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்க புருஷார்த்தம் கோல் பேட்டா சொல்றது நீ ஆனந்தத்தை தான் தேடின் இருக்க அத வந்து முறையா பிளான் போட்டு கொடுக்கிறது அந்த புருஷார்த்தம் பாரு உனக்கு தெரியாது கைட் பண்றேன் அப்படி அன்போட வாஞ்சையோட ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கு சொல்றாலோ அப்ப வேதமாதா நமக்கு சொல்லி கொடுக்குறான் அது என்ன சொல்றது தர்ம அர்த்த காம மோக்ஷர்ம அர்த்த காம மோக்ஷ இது வந்து ரெண்டு டிவிஷன் பிரிக்கிறோம் தர்மார்த்த காம ஒரு டிவிஷன் அண்ட் மோக்ஷம் இன்னொரு டிவிஷன் இந்த சிகரெட் இருக்கிறது மாதிரி சொல்லல ஜாய் அப்படின்ற ஆனா அதுல ஒரு சின்ன எழுத்துல என்ன போட்டிருக்கான் இது டேஞ்சரஸ் இன்ஜூரியஸ் அப்படி போட்டிருக்கான் அது கண்ணுக்கே தெரியாது ஆனா வேத டிக்ளர் பண்றது சொல்ற வேத பூர்வத்தில் சொல்றதெல்லாம் உனக்கு வந்து உனக்கு லௌகீக வாழ்க்கை பண்ண முடியும் நூத்தி நாற்பத்தி மூணு வீடு கட்டிக்கணுமா ஒரே ஆளு பிளைட்ல வைக்கிறதுக்கு ஒரு இடம் பெட்ரோல் போட்டு அப்புறம் தங்கிறதுக்கு ஒரு பிளாட் அப்படி மொத்தமா ஒரு இது போட்டா நெட்ல எடுத்துட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ண முடியும் நீ இம்ப்ரூவ் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க வழிவரைகள் நிறைய சொல்லி கொடுக்கிறது அதுக்கப்புறம் இப்ப இது போறியா உனக்கு உனக்கு அப்டூ சொர்க்கோக வரைக்க கொடுக்குறேன்னு சொல்றது அப்டு மேல மேல லோகத்துக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்றது ஆனா கூடவே சொல்றது நீ எங்க போனாலும் போனா கூட சில சமயம் தேவேந்திரன் அந்த இந்திராணி ஐராவத யானை அதெல்லாத்தையும் விட்டுட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை வருது அப்படி புராண கதை எல்லாம் சொல்றது அப்ப எங்க போனாலும் இது ஒரு அனித்தியம் முன் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ என்ன ஏன் புரிஞ்சுக்கோ நீ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே வா ஆனா இதுலயே இருந்துடாத இருந்து இருந்து இறந்துடாத இதுல இருந்து வித்ராயல் பண்றதுக்கு எனக்கிட்ட வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வா அந்த பகுதிக்கு பேரு வேதாந்தம் உபநிஷத் அப்படின்றத பார்த்தோம் இப்ப உப நிஷத்துனா என்ன அர்த்தம் உப நீ சார்த்தோம் உபன்னா குரு உபசதனம் நீ குருவோட அருகாமையில போடும் ஒருத்தர்கிட்ட அருகாமையில போகும்போது தான் அவருடைய பண்டவாள தண்டவாளம் தெரியும் அதனால தான் நிறைய பேர் கிட்ட கைய சேர்க்கறதுல தூர கையா இருக்கு அப்படின்னு தெரியும் அல்லது கிட்ட போறதுனால மதிப்பு மரியாதை கூடும் ரெண்டும் இருக்கிறது டாக்டர் அடிக்கவாருன்னு ஒருத்தர் இருந்தாரு ஸ்தாபகர் அவர் கிட்ட கிட்டக போனா மிஸ்மரிசம் எப்பேற்பட்டாலும் அவர் வந்து தேசபக்தன் ஆயிடுவார் ஏன்னா அவருடைய பர்சனல் கேரக்டர் அப்படி இருக்கிறது அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் அப்படித்தான் இருக்கும் சாதாரணமா இருப்பாங்க நீ அப்சர்வ் பண்ணா அவங்களுடைய மேம்ப தெரியும் மக்கு மாதிரி இருந்தா ஒண்ணுமே தெரியாது நம்மள மாதிரி வாயில தான் சாப்பிடுறாரு நம்மள மாதிரி மூக்களை தான் சுவாசிக்கிறாரு நம்ம மாதிரிதான் இருப்பாரு அவரு காதலியா சுவாசிப்பாரு அவர் ஒரே மாதிரி தான் இருப்பாரு அவருடைய பிகேவியர் ஆட்டிடியூடு அவர் ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி பேஸ் பண்றாரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நமக்கு வந்து இவர் குருவா வச்சுக்கலாம் விவேகானந்த சுவாமி உடனே எடுத்துக்கல ராமகிருஷ்ணரை நிறைய பரீட்சை பண்ணிண்டு ஏற்றிருந்தார் அதுக்கப்புறம் ஏற்றுந்த பிறகு அதுக்கப்புறம் மாறவே இல்லை அப்பப்ப குருவை மாத்திட்டு கூடாது இந்த ஜன்மத்தில அம்மா அப்பா நீ டரட்டி நான் வேற மம் எடுத்துக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த மூணு விஷயம் மாறுறதில்ல அம்மா அப்பா குரு மூணு மாத்தறதுல அவ்வளவுதான் பர்மனன்ட்லாம் அதனால அப்படி வச்சுக்கலாம் நீ சாமி கூட மாத்திக்கலாம் காளிகாம்பா பிடிக்கலன்னா ஒன்னு ரோகிணி அம்மா ரோகிணி அம்மா பிடிக்கல முப்பாத்து அம்மா இப்படி ஏதாவது ஒரு அம்மா மாத்திக்கலாம் நீ இந்த மூணு பேரை மாற்ற முடியாது மாதா பிதா குரு உபசதனம் உட்கார்ந்து அரகுரான கிளியரா கேட்கணும் சும்மா பண்ணிட்டு தலையாட்டின் வரக்கூடாது நடுவில் இது சொல்ற அவரை வந்து தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டு நிச்சயம் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்ன ஆகுறது நம்முடைய சம்சாரம் நீக்கப்படுகிறது த்ரீ ஒன் அந்த இருக்கிறது நம்ம குரு கிட்ட அணுகி சாஸ்திரத்தை அடைஞ்சிபிஷத்தை வந்து இருபத்தெட்டு உபநிஷத்து இருக்கிறது இருபத்தெட்டு உபநிஷத்தை முடிச்சவங்க இந்த உபநிஷத் கடைசியா முண்டகோபனிஷத்து நம்ம இருபத்தி எட்டு உபநிஷத்து படிக்கிறது கஷ்டம் அதனால வந்து இதை கடைசியாவும் பஸ்டாவும் வச்சுக்கலாம் அதனால வந்து இதுக்கு நம்ம பன்னெண்டு இத நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்ப முண்டக மூலச்சொல்ல இருந்து வந்திருக்கிறது முண்டகம் நீக்குதல் மாயாமா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் போட்டிருக்காங்க அதை கிழிச்சி திரைய கிழிச்சி உன்னுக்குள்ள என்ன இருக்கிறது சத்தியம் என்ன இருக்கிறது அத நம்ம தெரிஞ்சிக்கணும் அதனால அப்படி போகும்போது இந்த அத்தியாயத்துல மூணு முண்டக இருக்கிறது 6 கண்டா இருக்கிறது அறுபத்தி நாலு மந்திரங்கள் இருக்கிறது அப்போ முண்டகா அப்படின்னு சாப்டர் கண்டன செக்ஷன் பகுதி இருக்கிறது அறுபத்தி நாலு மந்திரம் இருக்கிறது சரி அப்படி நமக்கு இருக்கிறது ஓகே முதல் முண்டக்கத்துல வந்து அதுல முதல் சாப்டர்ல ஒன்பது மந்திரம் நமக்கு இருக்கிறது அதுல நமக்கு பஸ்ட் வந்து எல்லா உபனிஷத்துக்கும் நம்ம சாந்தி போது ஏன்னா எந்த ஒரு வந்து விஷயம் எஸ்பெஷலி நாம் ஸ்டூடெண்ட் நாம எல்லாரும் வேற ஒன்னும் போறோம் அப்படின்னு எழுதும் படிக்கணும் சிந்திக்கணும் நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அப்படிதான் எல்லாரும் சௌரியமா இருக்காங்க அவருக்கு ஏதாவது பண்ணீங்கன்னு அப்படி பண்ணிடலாம் அப்படிதான் கிடையாது புத்தியை உபயோகப்படுத்தி ஆகணும் வேதாந்த ஏன் வேதாந்தத்துக்கு கம்மியா இருக்குன்னா அந்த புத்தியை யூஸ் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது படிக்கணும்ற சர்டி வாங்கணும் அவ்வளவு அப்படி கிடையாது புத்தியை யூஸ் பண்ணும் இவர் சொல்றது ரைட்டா ராங்கா ஒத்து வருமா அது இது வரு அப்படின் சொல்றதுதான் இங்க இருக்கிறது அப்போ வேதம் இருக்கு நமக்கு வந்து நானா தெரிஞ்சு செய்யறதை சொல்றதுக்கு அவசியம் இல்லை நீ டெய்லி நேரத்துக்கு சாப்பிடு வேதம் ஒண்ணு சொல்ல தேவையில்லை நானே சாப்பிட்டு பசிச்சா தான் ஓகே நம்ம செய்யக்கூடாதத வந்து அது சொல்லாது நீ வந்து செய்ய முடியாததை சொல்லாது நீ வந்து மண்ணு சாப்பிடு நெருப்புக்கூடி அப்படின்னா வேதம் டீச் பண்ணாது முடியாத இம்பாசிபிள் ஆனதாது எனக்கு தெரிதல்றதுக்கு அவசியம் இல்லை நம்மளால முடியாததை அவசியம் இல்லை வேற எதுக்கு நமக்கு தெரிஞ்சதே மிஸ் பண்ணுவோம் துரியோதன சொல்றான் எனக்கு எல்லாம் தெரியறது ஆனா பாலோ பண்ண முடியல ரெண்டு பேர் இருக்கா ஒண்ணு வந்து துரியோதனன் இன்னொன்னு அர்ஜுனன் இவனுக்கும் அர்ஜுனனுக்கும் துரியோதனன் கட்டிதான் எனக்கு எல்லாம் தெரியறது ஆனால் செய்ய முடியல துன ஸ்டேட்மெண்ட் எனக்கு எல்லாம் தெரியுது ஆனா அர்ஜுனுடைய கேட்டகரி டிஃப்ரெண்ட் அவன் என்ன பண்ணிட்டான் நைஸ்லி டீச்சரை பண்ணான் பகவான் கிருஷ்ணா டீச்சர் ஆகிறான் நான் வச்சுக்கோங்க அவன் வந்து இப்படி மாயாஜால பண்ணி அப்படின்னு சொல்லல கிருஷ்ணாக்கு எவ்வளவு பவர் இருக்கு சுண்டு வரல மலையை தூக்குறாளு உனக்கு டீச் பண்றது எல்லாம் நேரம் கிடையாது காட்டு தலையை காட்டு அப்படி சொல்லி அவங்க இப்படி பண்ணிடலாம்ல ஒரு நீ அப்படியே எடுத்து படிச்சுக்க முடியாது தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் புரிய வரைக்கும் கேட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் நமக்கு இன்ன சைட் இருக்கிற பாப்பம் குறைச்சி சரி பண்றதுக்கு முக்கியம் அந்த ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒன்னு நம்ம பர்சனல் எஃபர்ட் எடுக்கணும் முயற்சி இருக்கணும் இன்னொன்னு பகவானுடைய கிரேஸ் இருக்கணும் அனுகிரகம் இருக்கணும் இருந்து இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஈஸ்வரா ஈஸ்வரா பிரைம் மினிஸ்டர் ஓகே நம்ம லோக்கல் பிரைம் மினிஸ்டர் நிறைய மந்திரி ஆல் தேவதாஸ் இந்திரா வாயு வருணா அக்னி இவங்கள கேபினட் மினிஸ்டர் ோகத்தில் இருக்க மினிஸ்டர்ஸ் ஈஸ்வர கடவுள் இந்த ஆளுங்களை வச்சிருந்து தன்னுடைய உரக்கெல்லாம் பண்ணிருந்தேன் அதனால இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டான தேவதைகள் பேரு இந்திர வருண வாயு அக்னி எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு பேரு தேவதைகள் அவங்க கிட்ட நம்ம நைசா ஒரு சிலுகர் அதனால இங்க என்ன சொல்றது இந்த பிரேயர்ல ஒவ்வொரு தேவதா டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் உரித்தான கடவுள் கிட்ட போய் பிரே பண்ணி எனக்கு அதை கொடு அப்படி இதெல்லாம் எதற்கு கொடுக்கறது எதுக்கு வாங்கறது இந்த நித்யானந்தம் சொல்றாரு இவர் புரியாம ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஸ்கூல்ல காலேஜில் படிச்சதில்லை டிவியில் பார்த்ததில்ல அந்த கூட போட்டதில்ல இவரும் புதுசா ஆத்மானம் ஒண்ணு சொல்றாரு அதனால நம்ம வந்து மைசூரு பா ஆனந்தம் தான் பார்த்திருக்கோம் இல்லையா வேற என்னன்னு ஆனந்தம் பார்த்திருக்கோம் இவரு புதுசா ஆத்மானந்தம் ஒண்ணு சொல்றாரு அது என்ன ஆத்மானந்தம் அதுலாம் புரியணும் பகவானே அப்படின்னு கேட்கறது அப்ப தேவாஹா அதுல சாதகனுக்கு முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு விஷயம் இம்பார்டன்ட் அது என்னன்னா ஒண்ணு காது இன்னொன்னு கண்ணு இப்போ கண்ணும் காதும் எங்க இருக்கிறது இங்க கிளாஸ் ரூம்ல இருக்கு பேசறதெல்லாம் காதல விழும் சில சமயம் இப்படியே இருக்கும் இவரு ஒரு ஸ்பெஷல் ஒரு எஃபர்ட் பகவான் வச்சிருக்கா கண்ணு இப்படி பார்த்து சொல்லிட்டு பண்ணும்போது கூட உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் மறத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் டைலாக் வருது காது கேட்காம இருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன என்ன சொன்ன சொல்லு ஒன் ஒன் இஸ் ஒன் பிளஸ் ஒன் டைலாக் ப்ராப்ளம் காது புரிக்கே காது உள்ளரை போய் அந்த விஷயங்கள் வந்து மனசுல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு புத்தியில புரிஞ்சுக்க வேண்டிய காது இம்பார்ட்டன் அப்புறம் ஓகே அதனால இந்த கண்ணும் காதும் எங்களுக்கு இந்த சாஸ்திரத்திலேயே இருக்கணும் பத்ரம் பத்ரம் மங்களம் உண்டாக்கணும் என்ன மங்களம் ஆத்ம ஜானமாகிய அந்த மங்களம் சதா ஒளிச்சு சிடி வேற போட்டு கொடுத்துட்டாரு என் காது மாத்திரம் நாட்டு அவைலேபிள் பாருங்க அப்படியே இருந்தாலும் நான் வந்து சமையல் பண்ணிட்டு காதில கேட்டுப்பேன் இத பார்க்கறது இந்த சமையலை பார்க்கறது காது கேட்கறது எப்படி கேட்கும் நமக்கு ரெண்டும் ஒர்க் பண்ணாதான் ஒன்னா வரும் அதனால கண்ணும் காதும் நோட்ஸ் எடுத்துட்டு கண்ணுல நோட்ஸ் எடுத்துட்டு காதுல கேட்டுண்டு கண்ணுல பார்த்து கையில எழுதணும் அப்பதான் அந்த விஷயம் நமக்கு உள்ளர போறதுக்கு ஆகும் அதனால நான் வந்து அஷ்டாவதி பண்ணுவேன் அப்படி போட்டுண்டே இது விஷ்ணு சகசிரமட்டு அப்படியே சொல்லிண்டே வேலை செஞ்சு நடு நடுவில் கேள்வி வரும் நடு நடுவில் சொல்றாரு புரியாத புதிய நம்ம காதையும் கண்ணையும் முழுக்க பயன்படுத்தணும் எல்லா நேரத்தையும் பயன்படுத்தி நானூத்தி நாற்பது நிமிஷத்துல நாற்பது நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷமாவது கேட்கட்டும் ஒரு நாற்பது நிமிஷம் இந்த சாஸ்திரத்துல பிரவிறி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் பிரே பண்ணணும் இது உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு வாரம் நாற்பது நிமிஷம் கேட்டு பாருங்க அப்ப தெரியும் தெரியும் ஒரு வாரத்துக்குள்ளே சம்பந்தி நிமிஷம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அனுசரிச்சு கண்டுபிடிச்சு ஒரு நாற்பது நிமிஷம் எனக்காக உங்களுக்காக செலவு பண்ற நேரம் அந்த மாதிரி என்னுடைய காதும் கண்ணும் பயன்படுத்தப்படணும் அப்படி சொல்றது சரி அப்போ இந்த உபனிஷ சொல்றது இங்க எஜத்ராகனா யாரு இந்த வழிபடுறவர்களோ அவர்களை காப்பாற்றுகிற தேவதைகளே அப்படி சொல்லி எங்களுக்கு வந்து இருக்கணும் அதுவே தாய்மான சுருமாள் சொல்றாரு எத்திக்கும் எத்தி திக்கும் தானாக என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே அப்படின்னு எல்லா திக்குலையும் இருக்கிறவன் அப்படி இருக்கக்கூடியவன் அவனுடைய தித்திக்கும் அந்த நாமத்தை ஆனந்த தேன் என் காதலும் எப்பவுமே இருக்கணும் போன எடுத்த ஏதாவது விஷயம் வந்து என் மனசு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இப்ப கிளாஸ் கட்டிட்டே இருப்போம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம் இது ரிலேட்டிவா நம்ம பேமில இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுக்குள்ள வந்துடும் நடுவில் அவுட் உடனே பிளாஷ்பேக் அப்படி போகும் பின்னாடி போயிட்டு வந்து இதுவே இருக்கணும் நேத்துக்கு சொன்னாங்க கிளாஸ் வந்து இங்க நல்லா இருக்கு அப்படின்னு ஏன்னா இங்க கமிட்டட் நமக்கு வீட்டுல சமைச்சியா வந்ததையா போனையா கரண்ட் இது கட்டினா அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒ ஒரு அவ ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அவார்டு ஒண்ணு புதுசா பண்ணுவேன் ஆகும் அதனால இங்க என்ன சொல்றாரு எல்லா தேவதைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லி என்ன சொல்றாரு ஸ்திரை அங்கைகி என்னுடைய அங்கங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் மூட்டு வலி கழுத்து வலி இதெல்லாம் இருக்குன்னா அங்கே இப்படி நகர்ந்து இது பண்ணு நாற்பது நிமிஷத்துக்குள்ளது உடம்பு ஓ பகவானே உன்னுடைய ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் உட்காரத்துக்கு சக்தி கொடு எல்லா ஜாயிண்டும் ஏன் சொல்றபடி கேட்கட்டும் அது சொல்றபடி நான் நகர்ந்துட்டே இருக்கேன் நான் அதனால எல்லா ஸ்திரை அங்கைகி வலுவான பலமான இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கட்டும் நல்ல பிரேயர் அது அது எதற்காக இந்த வகுப்பு கேட்கறதுக்கு மாத்திரம் இல்லை அதுக்கு மாத்திரம் இல்ல துஷ்டுவாகும் துஷ்டுவாகும்னா என்னுடைய ஸ்துதி பண்ணணும் எப்பொழுதும் ஸ்துதி பண்ணணும் பிரேர் அதுக்காக எப்படி ஸ்துதி பண்ணணும் சுக்தம் சுக்தம் சுக்தம்னா சு உக்தானி சுக்தம் நல்ல விதமான வேதங்கள் சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லி கொடுத்து சகசன சகசனம் நிறைய சகசிராம புதுசு புதுசா வந்து இருக்கிறது புதுசு செய்யறேன்னு இதெல்லாம் பைத்தியம் இருக்கிறது ஒழுங்கா சொன்னா போனோம் இருக்கிற ஒழுங்கு கோயில்ல போய் அந்த கபாலீஸ்வரர் கோயில் போனா போறோம் நீ புதுசா ஒண்ணு கோயில் கட்ட தேவையில்லை அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல பண்ணி வைதிக சுக்தானி வைதிக சுத்தானி வைதிகத்துல சொல்லப்பட்டிருக்க மந்திரங்கள்லாம் இருக்கிறது அந்த மந்திரங்கள் மூலியமாக பகவான துஷ்டுவாகும் ஒஷிப்படணும் எத்தனை இந்த வலுவான இந்த பலத்தினால இருக்கிற உறுப்புனால நான் பகவான் நான் நடக்கிறதெல்லாம் பிரதக்ஷணம் நான் பேசறதெல்லாம் அர்ச்சனை தர்சனம் அப்படி பகவானுடைய காட்சியாகவே இருக்கணும் அந்த மாதிரி என்னுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு பண்ணணும் தேவகீதம் எத் ஆயுகு தத் விஷயம் அப்படி சொல்றாரு எத் ஆயுகு எத் ஆயுனா என்னுடைய ஆயுசு எவ்வளவு காலம் பர்ய்தம் இருக்கிறதோ அத்தனை ஆயுசும் முழுக்க பயன்படுத்தணும் என்னுடைய நான் ஏன்னா வந்து வந்து ஆயுச பயன்படுத்தணும் எனக்கு ஆயுஷ என் பயன்படுத்தணும் குமாரமங்கல மாதிரி படுத்து மாசம் இருந்தா என்னது பிரயோஜனம் இல்லையா இருக்கிற ஆயில் அந்த மூச்சு உள்ள வரைக்கும் என்னோட முழு ஆயிலை நான் பயன்படுத்தணும் நீ எனக்கு எனக்கு வந்து பிளஸிங்ஸ் பண்ணு அனாவசியமா விபத்துல என்னுடைய உடல் அழிஞ்சிக்கூடாது என்னுடைய உடம்பானது சரீரமானது இந்த உயிரானது முழுக்க முழுக்க இந்த விஷயத்திலேயே ஈடுபடுறதுக்கு கொடு சில பேர் என்ன சொல்லுவாங்க சாகரத்துக்கு பயப்பட மாட்டாங்க போயிடும் எவ்வளவு எவ்வளவு மருமவ அவளை வந்து தண்ணி கேட்கப்படாது ஏன் மருமகள் ஆச்ச மருமகள்னா என்ன அர்த்தம் அவர் மாற்று மகள் மகளுக்கு ஆல்டர்னேட் அப்படி சொல்ற மகள்னா ஒரு கண்ணு மருமகள்னா ஒரு கண்ணு அப்படி இருக்கிறது சரி இவ பார்த்தால இவ மாமியார் ஆயிட்டால அதே மாதிரி மகள்னா ஒண்ணு மருமகள் பரம்பரை பரம்பரையா அந்த ட்ரெடிஷன் இருக்கிறது இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க வயசு குறைஞ்சவங்களுக்கு இப்ப தந்த ட்ரைனிங் பண்ணாதான் அப்ப மைண்ட் அங்கி அப்ப வரும் ஓகே நமக்கு வந்து பிரஸ்டிஜியோ இதுவோ ஒரு ஒரு வார்த்தை ஆகிடும் நீண்ட ஆயில் எதுக்கு இருக்குது வெறும் காபி காபி சாப்பிட்டு தூங்கிட்டு எழுந்து இல்ல அப்படி கிடையாது மதர் பாண்டிச்சேரி மதர் டைரி எழுதிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க இப்ப நமக்கு இப்ப ஒரு ஒரு மாச டைரிய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எழுதுனா எப்படி இருக்கும் எவன் படிப்பான் அதுக்கப்புறம் என்ன இந்திரஹான் தேவேந்திரனே எங்களை ஆசீர்வதிப்பாராகி எதற்கு ஆசிர்வதிக்கணும் என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வரணும் இந்த நமக்கு பண்ணி பிசிக்கல் இம்பார்ட்டன் கிளாஸ் வந்து நமக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் அது ரிலீஸ் ஆகணும் இருக்கும் எப்ப முடிக்கப்பறாரோ போயிட்டு இருக்காரு அப்படி அங்க போய் நின்னு பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ள அஜுகேஷன் மைண்ட் அதெல்லாம் போகணும் ஏ இந்திர பகவானே தேவேந்திரன் எனக்கு வந்து சக்தி கொடு மனசு வந்து பலுவான மனசு கொடு அப்படி இந்திரன் கிட்ட ஏன்னா இந்திரன் வந்து சாதாரண ஆள் இல்ல ஓகே நம்ம லோக்கல்ல இருக்கிற டூப்ளிகேட் பிரைம் மினிஸ்டருக்கே பவர் இருக்கும்போது இல்லையா அதுக்கு மேலான புகழ் அடைந்திரன் ரா இந்திரன் ஜேந்திரன் தேவேந்திரன் தேவர்களுக்கு இந்திரன் அதனால சிரவா சிரவாக அப்படி சொன்ன கீர்த்தி புகழ் வல்லுவன் சொன்ன தோன்றி புகழோடு தோன்றுக நமக்கு வரணும் அப்புறம் அதை காதல இருந்து விட்டு மாட்டிக்கூடாது ஒருத்தர் யாராவது அர்த்தம் விளையாது அந்த எப்படிப்பட்டவன் எல்லா ஹோல் மினிஸ்டர் இப்ப உதாரணத்துக்கு வந்து அக்னி வருணா வாயு ஆல் த டிபார்ட்மெண்டோட தலைவன் அப்பேற்பட்ட இந்திரன் எங்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும் அப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படி பிரேயர் பண்ணும் பூஷா பூஷாக யாரு பூஷ்ணாதி இஷா புஷ்ணாதி இஷா ஓஷனம் கரோதி இஷா அப்படின்னா என்ன சூரியன் தான் எல்லாத்துக்கும் பிரா எல்லாத்தினுடைய உற்சாகம் இருக்கிறது பிரெலியண்டா இருக்கிறது நம்ம எல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சூரிய பகவான் நமக்கு இன்டைரக்டா ஹெல்ப் சூரிய பகவான் இல்லைன்னா எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும் காரணமா இருக்கிறது சூரிய தேவன் கிட்ட இருந்து வருது எல்லா விதமான சக்தி அவர்கள் இந்த வேதாந்திக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இன்டலக்ட் நரிஷ்மெண்ட் சூரிய பகவான் கிடைக்கணும் அதனால அப்பேற்பட்ட இறைவன் அதனால காயத்ரியில தியோ யோனக பிரச்சோதயா தியோ யோன பிரச்சோதயாத்னா அபட்டமா போயிடும் அதுதான் நம்ம கிட்ட இருக்க புத்தி வளர வேண்டாம் ந வளர வேண்டாம் ரெண்டும் அர்த்தம் ஒரு ஒரு விசர்க மறந்துட்டேன்னு பக்கத்துல ரெண்டு புள்ளியை விட்டுட்டீங்கன்னா என்ன விரும்புறமோ அதுக்கு ஆப்போசிட்டா போயிடும் பிரச்சோதையார் எங்களுக்கு அந்த புத்தியானது பிரகாசிக்கட்டும் ஒளி பேர்கட்டும் அப்படி அதுதான் கீ பாயிண்ட் அது காயத்ரிய அங்க வந்து தியோயோனியோன பிரச்சோதயார் அப்படின்னா ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கிறது புத்தியை அது வேற வேண்டுதல் வேற வேணுமா ஸ்பெஷலா அப்போ இங்க தியோ யோனக பிரச்சோதயார் நக எங்களுக்கு கொடுக்கணும் புத்தியை பிரகாசிக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் டிக்ளரேஷன் என்ன புத்தி பிரகாசிக்கணும் இப்ப நான் பேசுறது எல்லாம் உங்களுக்கு புத்தியில பிரகாசிக்கணும் என்ன சொல்ல வரார் என்ன வந்து அது தெரியணும் விஸ்வவேதாக அனைத்தையும் தெரிஞ்சவர் அவர் யாரு சூரிய பகவான் கண்ட தெய்வம் எதுனா உண்டுன்னா அது சூரிய பகவான் தான் சூரிய நாராயணன் பேரு அவனுக்கு பேரு ஓகே டெய்லி பார்க்கும்போது சூரிய நாராயணன் பிரதட்சணமான கடவுள் அவன்கிட்டா சவித்துரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசி சாசன சந்நிஷ்ட அப்படி அது அது சந்தியாந்தே வருது எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய அவர் அவர் சர்வக்னஹா இர்த்தவேதான் என்ன அர்த்தம் சர்வக்னகா இர்த்தஹா எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாரு அவர் சூரிய நாராயணன் அவர் வந்து எங்களுக்கு பிளசிங் பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் அவர் எங்களுடைய புத்தி பிரகாசிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும் காலம்பெற எழுந்து உதய சூரியன் வருது இல்லையா அப்ப போய் நமஸ்கார பண்ணும் சூரிய மகன் ரிலேட்டிவா இருக்கும் இல்லையா அந்த கர்ணன் வந்து கருணன் உங்கள சூரியனை பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி பிரகாசமா கும்பிடணும் காலையில போய் அப்படி ஒருத்தர் வந்து இங்க ஒரு பெரிய சிவானந்த ஆசிரமத்தில் ஒருத்தருக்காரு வயசானவர் அவன் வந்து சூரியனை திருஷ்டி பார்த்து அவருக்கு கண்ணாடி அடுத்துட்டாரு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிதான் சூரிய தேவனை டெய்லி கும்பிடுறதுக்கு திடணும் நமக்கு மெட்ராஸ் போயிட்டோம்னா சூரியன் எங்க பாக்குறது டெய்லி ஆட்டோ தான் பாக்குறது இல்ல கீழே வந்து தோண்டி வச்சிருப்பான் அத பார்த்துதான் நடக்கணும் காலையில எங்க மொட்டமாடியும் இல்ல இப்ப எங்கதான் பாக்குறது இந்த பக்கம் பில்டிங் இந்த பக்கம் பில்டிங் இந்த பக்கம் தூங்கு மூஞ்சி மரம் வர நட்டுட்டான் எந்த பக்கம் பார்க்க முடியல எங்கேயாவது போய் பாருங்க இல்ல பீச்சில போய் பாருங்க சூரியனை போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க தார்க்ய நகஸ்வஸ்திகி தார்க்ஷிய நக நகன எங்களுக்கு அப்படின்னா யாரு அப்படின்னா தார்க்ஷா அந்த தார்க்யனா கஷ்யப்படைய புள்ள கஷ்யப்ப பிரஜாபதி கஷ்யப்படைய புள்ள தார்க்ய அந்த தார்க்ஷிய யாருன்னா கருட தேவன் கருட தேவன் கருட தேவன் இருக்கான்னு அரிஷ்ட நேமிகி ஓகே அந்த அரிஷ்ட நேமிகி கஷ்ய பிரஜாபதியோட புள்ள கருட எங்களை ஆசீர்வதிப்பாராக ஏன் அவர் ஆசீர்வதிப்பாங்க அரிஷ்ட அரிஷ்டனை அரிஷ்ட அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா தடையின்றி செல்பவர் அவர் பொறப்பட்டார் இப்ப நான் பொறும்போது கருடா வந்து பிளசிங் பண்ணிச்சேன் மழை பொழிஞ்சாரு நேற்றுக்கு நீங்க குளிக்கும் கூட வருண பகவான் அந்த மழையை கொஞ்சம் அழுத்தி பெய் அது பிளஸிங்ஸ் அப்டிள்ஸ் அப்படி பண்ணுன்னா அது வந்து தூவானும் அது வந்து பிளஸ் அரிஷ்டம் என்றாஸ்டே இல்லாதவர் வேகமா எப்படிப்பட்டவர் நம்ம தயானந்த சுவாமி டிரைவரா இருந்தா நீ பிரசிடெண்ட்டுக்கு டிரைவரா இருக்கணும் பிரசிடெண்ட் டிரைவர் எப்படி தெரியுமா கண்ண மூடினு வேக போட்டலாம் சிக்னல் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஒண்ணு குறுக்க வராது எதுவுமே வராது எல்லாத்தையும் இந்த பக்கம் போலீஸ் இருக்கும் அந்த பக்கம் சைரன் இருக்கும் சிக்னல் இருக்காது டிரைவரா பிறந்தா பிரசிடெண்ட்டுக்கு டிரைவரா இருக்கணும் அந்த மாதிரி அரிஷ்ட நேர்மிக்க இருக்க எதுலயும் என்ன பிரயோஜனம் எந்த இடத்திலையும் தடை வரக்கூடாது கண்டினியூ பண்ண முடியல கம்ப்ளீட் பண்ண முடியல நமக்கு ஏதோ ஒரு காரணத்திலும் து நமக்கு பக்கத்தில் இருக்கத்தில் இருக்கோம் தீவிரமாக இருந்தார் சூரிய நமஸ்கார புரிஞ்சுட்டு இப்ப செய்யல அர்த்தம் முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன் தெரியுமா இருக்கும்போது இப்ப இல்ல இதே அரிஷ்ட நேமிட பகவானே இந்த ஜெர்னி கண்டினியூசா எனக்கு பண்ணு அப்புறம் என்ன உபனிஷத்தை அப்போ பிரகஸ்பதி அவர் வந்து நமக்கு ஆசீர்வதிக்கணும் பிரகஸ்பதி பெரிய ஒரு பிரகஸ்பதி அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஏதாவது தத்து பத்து வளருன்னா பிரகஸ்பதி மாதிரி பேச நிறுத்து பிரகஸ்பதி வந்து வாக்கு அதிர்ஷ்ட தேவதை பிரகத் அப்படின்னா வாக்குன்னு பிரகத் வாக்கு தேவதை அந்த வாக்கு தேவதை வாக்கு வந்து வேதாந்த உபனிஷத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டயலாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு டயலாக்ல சரியா இல்லைன்னா விரோச்சனும் ஒரு அசுரன் அசுர கூட்டத்தினுடைய தலைவன் அதுக்கு நமக்கு உபதேசம் பண்ண அவன் போயிட்டான் சொல்றதுக்கு நீ பேசினாலே நாக்குல சனி தந்தை இருக்க சில பேர் பேசல சண்டை போட்டு வந்துடுவான் எங்க போனாலும் சண்டை போட்டுவான் எந்த டிபார்ட்மெண்ட் ரமண மகரிஷி பேசல மகரிஷி கோவத்தோடு ஆகிடுவாரு அப்படி ஆள் எக்ஸ்பர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சண்டை போட்டு இருக்கான் ஏ சரஸ்வதி அங்க உள்ள இருந்து நான் பேசுறதுன்னு பாசிட்டிவா இருக்கணும் நான் சொல்றபடி அவங்க எல்லாம் அந்த வாக்கு இருக்கணும் பிரகஸ்பதி நக ஸ்வஸ்தி ததாது எங்களுக்கு அந்த பிரகஸ்பதி எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லி முடிச்சே இந்த பிரேயர் என்ன முடிக்கிறது எல்லா தடைகளிலிருந்து விடுதலை அளிப்பது சாந்தி தடையை நீக்குவது சாந்தி இந்த சாந்தியோட லட்சணம் என்ன அப்படின்னா டெபினிஷன் பிரதிபந்திபுல் ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன என்னுடைய தடைகள் செய்யக்கூடியத நீக்கிறது எதுவோ அதுக்கு அதனால நமக்கு வந்து சாதாரணமா காரியம் செய்யறதுக்கே சாந்தி தேவைப்படுது ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுன்னா ஒரு சாந்தி தேவைப்படுறது பண்ற அதுக்கு காரணம் என்ன எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் விக்னம் இல்லாம நடத்தணும் அதுக்காக முதல் என்ன முதல் நம்ம உடம்பு தான் நம்ம உடம்பு இந்த உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் பகவானே சக்தி குடு கையை காலக்கெல்லாம் சக்தி குடு அப்படி சொன்னோம் அதனால நமக்கு வந்து இந்த கிளாஸ் ரூம்ல நமக்கு வந்து எங்கயா போயிட்டு வந்து நடுவில் சரியாக உடம்பு மனசு நல்லா இருந்தாலும் அஸ்து முதல்ல நான் கிளாஸுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படி சொல்லிட்டு இருக்கணும் சரியா அந்த போன உடனே அந்த கிளாஸ்ல இருக்கிறது எனக்கு புரியணும் இது ஆத்தியாத்மிகாந்தி என்னால தட தடை நிறுத்தக்கூடாது எப்படியாவது நான் அந்த வகுப்பல போய் உட்கார்ந்து கேட்கணும் வகுப்பு போறது முக்கியம் இல்ல வகுப்புல இருக்கணும் நான் எங்கயும் போயிட கூடாது வகுப்பு விட்டு வகுப்புல இருக்கும் எங்கயா போயிட்டு இருப்பார் திரோக சஞ்சாரி போயிட்டு சில பேர்ல நாற்பது ஐம்பது வருஷம் எல்லாம் கிளாஸுக்கு போவான் போட்ட கல்லு மாதிரி இருப்பான் அப்படியே இருப்பான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிளாஸுக்கு போனாரோ அதே கோபத்தாபத்தோடு அப்படியே இருப்பார் மாறவே மாறார் என்ன பிரயோஜனம் நாற்பது வருஷமா எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் தச உபரிஷத்து எல்லாம் தெரியும் கரைச்சு குடிச்சாச்சு பத்து தடவை கேட்டாச்சு அப்படி எதுக்கு அப்ப வரீங்க சும்மாக்கோ அது அது அடிக்ட் ஆயிடுச்சு கேட்டு கேட்டு கேட்கலாம் ஒரு மாதிரி இருக்கிறது அதுக்கு பிரயோஜனம் இல்ல இது எல்லா பந்தத்தையும் நீக்கிடான் இது கேட்கறதே பந்தம் ஆயிடுச்சுதான் இலட்டி போர் அடிக்கும் அதனால அப்படி கிடையாது அதனால இதே அந்த அளவுலாம் வராது கஷ்டம் அப்படி கொஞ்சம் பேர் அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க இதுல அந்த மாதிரி ஆத்தி சாந்தி வேணும் அதுக்கப்புறம் என்ன சாந்தி வேணும் ஆதி பௌத்திக சாந்தி நம்ம வந்து சிடி பிள்ளை நாம் போட்டு உட்கார்ந்து கேட்கறதே பெரிய விஷயம் கேட்கும்போது உங்க குழந்தை கட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் பிளீஸ் கொஞ்சம் சத்தம் இல்லாம அப்படி போறீங்களா வேண்டுதான் பண்ண நீ எக்ஸ்ட்ரா கட்டீங்கன்னா ஓடு கட்டிச்சுட்டு போ ஆதி பௌத்திகாந்தி வெளியிலிருந்து நம்மள தவிர செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க நம்ம நம்ம நம்மியா இப்படி எல்லா ரிலேஷன் இருக்கும் டெஃபினடா இருக்கும் ரிலேஷன் எதிர்க்கிறது எல்லாத்திலையும் அதுக்குள்ள நான் வெளியில வந்து இதுக்குள்ள நான் பிரவருத்தி பண்ணணும் அதனால சாந்தி அதுக்கு ஒரு சாந்தி அப்புறம் ஆதி தெய்வீக சாந்தி நல்ல புயல் மழை காத்து இடி மின்னல் எல்லாம் வந்ததுன்னு ஏத்து குளிக்கலாம் இல்லையா சுனாமி வந்து இருக்கும்போது உனக்கு ஜீவ சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப வருஷமா கேட்டே இல்லையா அதெல்லாம் ப்ராப்ளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்து ப்ராப்ளம் வரும்போது இது இது வந்து சட்டை இது பாடின்றது நைஞ்சு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க வந்து கண்டனம் இறந்து போன இடத்துக்கு போன வாயின் சொல்ல சொல்ல அவங்க போயிட்டு மெதுவா இருக்கணும் கேட்டு இது தெரியும் இதெல்லாம் சொல்லணும் அதனால இயற்கையிலிருந்து நமக்கு சாந்தி கிடைக்கணும் இது நமக்கு எல்லாருக்கும் இந்த உபநிஷத்தில் நம்ம முதல் முண்டக்கா முதல் கண்டா எடுத்துக்கலாம் ब्रह्मा गोप्ता மேமசம்பூவிய கத்தன சிவி பிரதி அதர்வா ஜே பாக அதர்வேயிரோ வாங்கி ப்மவிதா சார सत्यवहाय प्राह भारतवाजो अंगिपरावरा सौनकोह वै महाचाला अंगिस विधिवप्रच கஷ்மி சர்வமிதம் விஜாதம் பவதி இது ஒரு அற்புதமான இது நம்ம வந்து இப்ப மந்திர பாகத்துக்குள்ளற வந்துட்டோம் உபனிஷத்துக்குள்ளற வந்துட்டோம் பெருமைக்குரிய விஷயம் ஓகே எல்லாருக்கும் மாறு தட்டி நெஞ்சு நிமிர்த்தி இந்த ஜென்மத்துல உபநிஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டு நிஜமா பெரிய ஓகே அதனால ஸ்மிருதி புராண இதிகாச இதெல்லாம் படிச்சு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பத்து ஆண்டுகளா இதெல்லாம் நடத்தி பல்வேறு விதமான தர்ம சாஸ்திரம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கடந்த இருபது முப்பது வருஷமா பல விதமான சொல்லி இப்போ இங்க கங்கையினுடைய இமாலய அடிவாரத்துல ரிஷிகேஸ்ல தயானந்த ஆசிரமத்துல உபனிஷத்துக்குள்ள நம்ம இது வல்ல வந்திருக்கோம் சரியா இது ஒரு இந்த மூணு மந்திரமும் இந்த உபனிஷத்துடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் இப்ப உபனிஷத்தை ஒரு இன்ட்ரோடக்ஷன் மூணு மந்திரத்துல கொடுக்குறது என்ன கொடுக்குறது அப்படின்னா ஆத்ம சிறப்பு குலோரி ஆஃப் ஆத்ம வித்யா வித்யா ஒரு விஷயத்தினுடைய பெருமை தெரிஞ்சாதான் நமக்கு வாங்க முடியும் என்ட்ரோல் இன்டு எயிட் ஒண்டர் நவ் என்ஜாய் வேலிடிட்டி பியாண்ட் இயர் டூ தௌசண்ட் போர்டீன் ஆல்வேஸ் என்ஜாய் புல் டாக் வேல்யூ ஆன் எவ்ரி ரீச்சார்ஜ் டாப் கூப்பன் ஒண்டர் பிளான் எது பி எஸ் என்ல் ஒரு பேர் பார்த்தேன் சார்ஜ் வரைக்கும் பிரச்சனை இல்லையா இந்த மொபைல் இருக்குது இதை மாத்திட்டு அதை வாங்குவோம் ஒரு மாசம் புதுச்சு அதெல்லாம் பூஸ்ட் பண்றது வாங்க உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த சாஸ்திர உபனிஷம் இந்த ஆத்மா வித்யா குளோரி சொல்றது அதுக்கு போய் சொல்றதுக்கு அவசியம் இல்ல என பிசினஸ் கிடையாது தந்திரி பதவி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது நம்முடைய சொல்றது அதனால குளோரி ஆஃப் இது இருக்கிறது இதுல பஸ்ட் விஷயம் ஆத்ம வித்யாவுடைய குலோரி சொல்றது அதனுடைய பெருமையை பத்தி சொல்றது ஆத்ம பெருமையை சொல்றது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா ஸ்டூடண்டோட பெருமையை பத்தி சொல்றது மூணாவது பாயிண்ட் குருவோட பெருமையை பத்தி சொல்றது இந்த மூணு மந்திரமா இண்டைரக்டா ஸ்டூடெண்டோட தகுதியை பத்தி சொல்றது குருவோட தகுதியை பத்தி சொல்றது ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி குலோரி பண்ணினா என்ன அர்த்தம் அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நீ இருக்கணும்னு அர்த்தம் ஒரு குரு பத்தி புகழ்ந்து பத்தி விளக்கமா குலோரி ஆப் இது சொல்றது இந்த மூணு மந்திராவோட விஷயம் வித்யா மகிமா சிஷ்யலக்ஷணம் குரு லட்சணம் அதை பத்தி சொல்றதா இந்த மூணு மந்திரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் ஓகே அப்போ வித்யா மகிமை என்ன இந்த வித்யாவோட மகிமா பாரம்பரியம் பாரம்பரியம் அப்படி போட்டு பாரம்பரிய மிக்கது எழுநூறு வருஷம் நூறு வருஷம் ஏதோ போட்டுட்டா இல்லையா அது பாரம்பரிய மிக்கது அங்க பார்த்தாலும் அவர் அப்படித்தான் இருப்பாரு அவர் இல்லையா அந்த மாதிரி நீங்க கண்ண மூடினு போய் நல்லியில போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி அது பாரம்பரியம் முதல் முதல் யோகா போய் எடுத்ததே பரம்பரா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் பரம்பரா இது ரொம்ப ஏசியன்ஸ் காலத்திலிருந்து பழமையான காலத்திலிருந்து இருக்கிறது நம்முடைய குளோரி ஆஃப் பிரீடு பாரதத்தினுடைய மேன்மை பொங்கிய காலம் எது தெரியுமா படைப்பாற்றல் மிக்க காலம் அப்படி சொல்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சூப்பர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட இது வந்து பாஷா பாஷா பாஷா அப்ப பீக்கு ரொம்ப பீக்கு அவர் ஒரு வாய் அசைச்சாருன்னா அப்படியே தமிழ்நாடே அசையும் மனுஷனுக்கு அப்ப சிஎம் பயந்துட்டாருப்பா இனிமே கிடைக்காது அதனால ஒவ்வொருத்தரும் குளோரி இருக்கிறது பீக் இருக்கிறது சில பேர் அந்த சரியா பயன்படுத்தி நம்ம நாட்டோட பீக் எப்படின்னா இந்த வைத்தீக காலம் இந்த வேதம் உபனிஷத்துடைய காலம் தான் சுப்ரீம் காலம் அது ஓகே பாரத நாட்டிய மிக்க காலமா இருந்தது அப்போ நம்ம பாரத வந்து உபனிஷத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறது பரத நாட்டு உபனிஷத்துக்கு உங்க நாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உபனிஷத்து தான் மாறுதட்டி சொல்லலாம் ஒவ்வொரு ஜனத்தினுடைய பாண்டேஜ நீக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு இருக்கக்கூடியது இங்க இருக்கிறது சாஸ்திரம் இருக்கிறது அந்த சாஸ்திரம் உபநிஷத்து அப்படி ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறது உபநிஷத்துக்கு அப்படி சுவாமி விவேகானந்தா ஒரு இடத்துல பேசுறார் அதனால இந்த செயல்திறன்களும் புது புது விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது உபனிஷத்து காலம் அந்த உபனிஷத்து காலத்துல நாம இப்பவும் அந்த பரம்பரையை விடாம கண்டினியூ பண்ணிருக்கோம் இது வித்யா மகிமா இந்த வித்யா மகிமாவோட விஷயம் என்ன அப்படின்னா இது ஆச்சாரியாவோட பரம்பரைய பத்தி சொல்றது இது சாதாரண ஏதோ லோக்கல முனியப்பனும் குப்பனோ சுப்பனும் சொன்ன விஷயம் இல்லப்பா இது இந்த உபநிஷத்து இது பரம்பரை இருக்க மிகப்பெரிய பரம்பரை இருக்கிறது ஆச்சாரிய பரம்பரை இதுல பரம்பரை பரம்பரையா வந்திருக்கு அதுவே சிறப்பு கண்டியூப்பே பரம்பரை வந்திருக்கிறது முதல் ஆச்சாரியா யாரு அப்படின்னா முதல் முதல் ஆச்சாரியா சதுர்முக பிரம்மாஜி சதுர்முக பிரம்மாஜி அவருக்கு மகாவிஷ்ணு நான்கு தலைகளோடு அவரை படிச்சு நான்கு வேதத்தை அவருக்கு கொடுத்து முதல்ல டீச் பண்ணிட்டார் மொத்தத்துக்கு அவருக்கு அறிவோடு படைக்கணும் ஒரு ஆளுத்தர் கிரியேஷன் பண்றான் படைக்கிறான் அதுக்கு நாலேஜ் வேணும் அந்த விஷ்ணு மகாவிஷ்ணு முதல் முதல்ல பிரம்மாஜிக்கு கொடுத்து படைச்சார் அவர் தான் முதல் பிரஜாபதி பிரஜை படைச்சவர் யாரு படைச்சவர் பிரஜாபதி படுத்துட்டார் சமையல் நல்லா பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அப்படியே பார்ப்பான் கடைசியில இங்க ஒரு பெட்டி வச்சிருப்பானா அதுல வந்து அந்த ரசத்துல அப்படி ஒண்ணு போட்டுட்டு போவான் அந்த ரசம் சூப்பர் ஆயிடும் பந்தில ரசம் சூப்பர் ஆயிடுச்சுன்னா பெஸ்ட் சமையல்காரன் நடத்தும் சொன்னு சொல்லுவார் அந்த மாதிரி த பெஸ்ட் இந்த மகாவிஷ்ணு அவர் சும்மா ஆக்ஷன் எல்லாம் அவர் வந்து அவர் பெட் ஒண்ணு வச்சிருக்காரு பியூட்டிஃபுல் பெட்டு என்ன ஸ்பிரிங் பெட் மாதிரி இருக்கும் நம்மளெல்லாம் விட்டா கீழே பார்க்கடல கீழே கூப்பிட படுத்து இப்படி படுத்து அப்படியே படுத்த பாட்டுல இருக்கணும் இல்லாட்டி வரலாம் இருக்கும் அவர் அப்படியே இப்படி பிரம்மாஜி படிச்சுட்டு பொறுப்பு கொடுத்துட்டா அப்படியே நுழை நோயணும் எப்ப பார்த்து சொல்லிட்டு இருக்க கூடாது இத பண்ணியா இத பண்ணியா இது பண்ணியா முதல்ல உங்க அப்பாவை வந்து வாய முட சொல்லு இல்லாட்டி வர மாட்டேன் டிரைவ் பண்ணுவேன் சொன்னார் ஒருத்தர் இவருக்கு வயசு டிரைவ் பண்றதுல பின்னாடி உட்காந்துரு ஓட ஓட்டுறவனுக்கு பின்னாடி வந்து இன்ஸ்டெக்ஷன் வந்து வச்சுக்கோ அது போல ஒரு ஆத்தியா மகாவிஷ்ணு புல்லா பிரம்மச்சிக்கு கொடுத்துட்டாரு அப்புறம் ஊன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு அவருக்கும் இந்த படைப்புக்கு சம்பந்தம் இல்லாம படுத்துட்டு இருக்காரு அதுதான் கிரேட்னஸ் ஒப்படை சொன்னோம் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே செஞ்சுட்டே இருக்கக்கூடாது அடுத்த அடுத்து ஒப்படைக்கணும் இது நமக்கு மனசே வருதுல ஒரு தடவை நமக்கு ஏதாவது பவர் கிடைச்சா பண்ணிட்டே இருக்கும் அந்த சாமி கொடுக்கவே மாட்டான் அதனால பிரம்மாஜி தான் முதல் குரு அவர் அவர் இருக்காரு செகண்ட் குரு அவருடைய ஆச்சாரியா பிரம்மாஜி பிரம்மாஜி தன்னுடைய புள்ளைய படைச்சார் அவர் படைச்சாருன்னா அவர் உற்பத்தி பண்ண அவருக்குள்ள அப்பாவும் வெரி ரேர் காம்பினேஷன் ஆனா நம்ம ஊர்ல பஸ்ட் படைப்ப அப்பா பேச்ச புள்ள கேட்டான் அதனால இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்பா பேச்ச நல்லதை மாத்திரும் அதனால அவரோட புள்ள யாருன்னா அதர்வா அதர்வா சிஷ்யா அதர்வா சிஷ்யன் ஆயிட்டார் பிரம்மாஜியோட சிஷ்யன் இங்க அப்பா பிள்ளைக்கு டீச் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு நீங்க என்ன சொல்றோ பெரிசா சொல்ற நான் இருபது வருஷமா இதை சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் எங்க மாஸ்டர் சொல்றாரு எங்க மாஸ்டர் சொல்றாரு அவ ஒய்ஃப் நான் டீச்சர் அவ ஸ்டூடெண்ட் டீச்சர் சொன்னா தான் ஸ்டூடெண்ட் புரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லா ரிலேஷன் அட்வைஸ் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்றதுக்கு ஒரே ஆளு தகுதி உள்ளவர் குரு தான் டீச்சர் அதுவும் யாருக்கு பப்ளிக்ல அட்வைஸ் பண்ணிட்டு கூடாது யார் ஸ்டூடண்டோ அவங்களுக்குதான் அப்ப நீங்க நான் ஸ்டூடெண்ட் கிடையாது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கல மொத்தமா இந்த மைக் போட்டு சொல்லிட்டு சில பேர் ஸ்டூடெண்டா இருப்பாங்க அவங்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் மற்றவங்க இன்ஃபர்மேஷன் நிறுவோம் நல்லா சொல்றாரு ஓகே கேட்டு வைப்போம் இங்க வந்து பத்ரிநாத் போயிட்டு வந்தா இதெல்லாம் விட்டுருவோம் அப்படி சில கங்கணம் பண்ணிட்டு வந்தவங்க தெரியுது உபதேசம் ஆகும் இல்லன்னா ஆகாது பிரணவ மந்திரத்தை வந்து கேட்டார் பகவான் சிவன் சிவபெருமான் கேட்டார் உபதேசம் பண்றார் அவர் வந்து டீச்சர் முருகன் வந்து டீச்சர் கார்த்திகேயன் அப்ப டீச்சர் மேல இருக்கணும் ஸ்டூடெண்ட் கீழே இருக்கணும் அப்பதான் வேற ஒண்ணு அதுவே இந்த சுவாமி மலையில பாத்தீங்கன்னா முருகன் மேல உட்கார்ந்து இருப்பார் சிவகுருவன் எப்படி இருப்பாரு கைய வாய பொத்தி கேட்பார் லட்சணம் முதல்ல பவ்யம் இருக்கணும் அப்பட் கொடுக்க நான் கொஞ்சம் பக்கத்தில் விட அதெல்லாம் கிடையாது டீச்சர் இந்த ரிலேஷன் டிஃப்ரெண்ட் ரிலேஷன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இங்க அதர்வா சிஷியன் ஆயிட்டார் அதெல்லாம் உபதேசம் பண்ணினார் பிரம்மாஜி ஓகே பிரம்மாஜி உபதேசம் பண்ண அதர்வா ரெண்டாவது சிஷிய அப்போ இந்த அதர்வா வந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியன் ஆயிட்டார் அவருடைய புள்ள வந்து அதுக்கப்புறம் பாரத் வாஜா சிஷ்ய நாகரன் அதரவாட அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கிர் ஓகே சரி அங்கிரோட ஸ்டூடெண்ட் வந்து பாரத் வாஜகா பாரத் வாஜாவோட ஸ்டூடென்ட் அங்கிரஸ் அங்கிரஸ் ஆச்சாரிய நானும் அவருடைய ஸ்டூடெண்ட் சவுனகா சவுனகா ஓகே அப்போ பிரம்மாஜி அதர்வா அங்கிர் பாரத் அங்கிரஸ் சவுனகா ஓகே அப்போ எத்தனை தலைமுறை ஆகிறது பிரம்மாஜியோட சேர்த்து ஆறு தலைமுறையா வந்து இந்த டீச்சிங் ஓகே அப்போ கடைசியா இருக்கிற அங்கிரஸ் சவுனக்கா இந்த முண்டக உபநிஷத்து இந்த அங்கிரஸ் சவுனகாவோட டைலாக் அந்த உபநிஷத்து வந்து வந்து வந்து வந்து இப்போ இங்க இங்க டீச்சர் யாரு இப்போ இந்த முண்டக்கு உபநிஷத்துடைய டீச்சர் யாரு ஆச்சாரியா இப்போ பிரம்ம யோகானந்தாஜி ஸ்டூடெண்ட் யாரு யோகசாந்தி இல்லை இங்க தனியா சொல்லணும் யோகசாந்தி மொத்தமா சொன்ன இதுவாயிடும் நான் தான் காமாட்சி அப்படின்னு சொல்லணும் தான் இது இண்டிவிஜுவல் மொத்தமா இருந்தா கூட ஸ்டூடெண்ட் டீச்சர் சப்பரேட் சப்பரேட் நாட்டு சமஸ்டி புரிய இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன என்ன யோசிக்க அதையா சேர்த்துக்கிறேன் தனித்தனியா இருக்கணும் அப்போ இதுக்கு சொல்ல வரேன்னா அங்கிருந்து ஆரம்பிச்ச இந்த பரம்பரை இன்னி வரைக்கும் தொடர்கிறது அர்த்தம் புரியுது இது விப்பு இது கண்டினியூட்டி ஆயின்றது இந்த பரம்பரை அதனால இந்த இது இதுதான் வித்யாவுட மகிமா வித்யாவுட மகிமா அப்போ பிரம்மாஜி அதர்வா அங்கிர் பாரத் வாஜகா அங்கிரஸ் சவுனகா ஓகே சொல்லுங்க பாப்போம் பிரம்மாஜி அதர்வா அங்கிர் பாரத்வாஜஹா அங்கிரஸ் சவுனகா சவு கெண்டு புள்ளி வச்சணும் விசாரிக்க வச்சு சவுன கே இப்ப நீங்களே சொல்லுங்க பாப்பா பாரத் வாஜகா அப்போ இது சாட்சாத் பிரம்மாஜியே இதுக்கு முதல் முதல் ஆச்சார இருக்கிறது இப்ப இந்த ஸ்லோகத்துல முண்டக உபநிஷத்து படிக்கிறது சிறப்பு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த பிரம்மாஜி ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்காலர் ஆகும் பூர்வம் யோ வைவேதான் தஸ்மை அப்படி சொல்றது மந்திரம் அதனால விஷ்ணுஜி கிரியேட் பண்ணி பீஷ்மாஜப் பண்ணினாரு அவருக்கு நான்கு தலையெல்லாம் கொடுத்து நான்கு தலை நமக்கு ஒரு தலையா ப்ராப்ளமா இருக்கிறது சப்போஸ் நான்கு தலை இருந்தா அப்படி இருக்கும் ஐயோ அவருக்கு தலை வழிய வந்து அப்படி இருக்கும் நம்ம நம்ம கணக்கில் தான் பார்ப்போம் நாலு புத்தி இருக்கிறது அந்த புத்தியை பயன்படுத்தினா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்னன்னு பண்ணலாமே இல்ல அதனால பிரம்மாஜி போர் இன் இன் ஒன்ல புத்தியை பயன்படுத்தினா அர்த்தம் அது அந்த மாதிரி கிரியேஷன்ஸ் அதனால பிரம்மாஜி பிரம்மா பிரதம சம்பபூவ் பிரதம சம்பபூவ அவர் தான் இந்த வேதாந்தத்துக்கு ஆதி குருவா ஆச்சாரியனாக இருக்கிறார் வேதாந்த மற்ற தேவதைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல் தேவதை பிரம்மாஜி அந்த பிரம்மாஜி மற்ற தேவதையெல்லாம் கிரியேட் பண்ணினார் அவரு என்ன பண்ணாரு விஸ்வசிய கர்த்தா விஸ்வசிய கர்த்தா பண்ணின சார்ம்மாஜி க பண்ணினாரு ல அவர் உலகத்தை மனு முதல படைச்சாரு அப்போ மாணவருந்து மாணவகா அப்ப மனுஷ மனு வந்ததுனால நமக்கு எல்லாம் மனுஷன்னு பேர் வந்தது மாணவகா அப்போ இந்த உலகத்தெல்லாம் படைச்சவர் அவரு து மா அவர் தான் காப்பாத்தோப்தோப்தா காப்பாற்றுகிறவர் உற்பத்தி பெத்தா போறாது அதை ப்ராப்பரா டெவலப் பண்ணி வளர்க்கணும் பொறுப்பு பிரஜாபதியா பண்ணிருக்கிறாரு பிரம்மாஜிய அதனால நம்ம குழந்தைய ப்ராப்பரா வளர்க்கணும் வளர்க்கணும் என்ன செய்யணும் எந்த சத்சங்கத்துக்கும் அனுப்பக்கூடாது எப்ப பார்த்தாலும் டியூஷன் டியூஷன் டியூஷன் அனுப்பணும் அர்த்தகா அர்த்தகா அர்த்தகா அனுப்பி கடைசியில விட்டுட்டு போயிடும் டீச் பண்றேன் பக்கத்துல டெட் பாடி அப்பா சித்து போயிருக்காரு இவர் வந்து கிளைண்ட் வந்துட்டானா கிளைண்ட் வந்துட்டானா வரல எப்பயோ கிடைக்காத கிளைண்ட் வந்திருக்கான் அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் எப்ப பாத்துக்கலாம் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு அவங்க வரா கட்டி போறாது நான் பண்ணுடா அப்படின்னு சொல்றேன் என்ன கொடுமை பாருங்க ஏன் ஏன்னா காலையில டியூஷன் மத்தியான டியூஷன் ராத்திரி டியூஷனு எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு பாயிண்ட் புரோக்ராம் பணம் சம்பாதி பணம் சம்பாரி பணம் சம்பாரி பணம் சம்பாரி நீ டெத் ஆனா வரவே மாட்டான் தான் கொஞ்சம் தர்மத்தை பத்தி சொல்லணும் டெவலப் ஆகும் அதனால கோப்தா இங்க பிரஜா பத்தி கரெக்டா பண்றாரு அவர் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் பிரம்ம வித்யா அவர் என்ன சொல்றாரு முதல் முதல் இந்த பிரம்ம வித்யாவை ஸ்டார்ட் பண்ண வித்யா பிரம்மா ஸ்டார்ட் பண்ண வித்யா அப்படி கிடையாது சதுர்முக பிரம்மா பிரம்ம அப்படி சொல்லிட்டா வேதத்துக்கு பேரு அப்புறம் பிரம்ம சொன்னா பிராமணனுக்கு பேரு பிரம்மா அதனால பிரம்ம சப்தத்தை சரியான விதத்துல நம்ம அப்போ தோ அது பிரம்மா அந்த முதல் முதல ஆரம்பிச்சு பிரஜாபதி சதுர்முக பிரம்மா தான் நம்ம எல்லாம் படிச்சுருக்கோமே முண்ட உபனிஷத்தை இந்த உபனிஷத்து தத்துவத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுற ஆதி குரு ஆச்சாரியா பிரம்மாஜி ஸ்டார்ட் பண்ணிட்டதை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பிரம்ம प्रा, Self knowledge उपदेश उपदेश अदर्वा அதர்வனுக்கு சொன்ன அதர்வன் கேட்டு அப்படியே இருக்கு சொல்லும் போறவராலாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது அது அனர்த்தமா அப்ப இந்த விஷயத்தை நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்மளை தேடி வந்தா அவங்களுக்கு சொல்லணும் இன்னொரு ரகசியம் பாருங்க இதுல ஏன் உங்களுக்கு நான் டீச் பண்றேன்னா விவேகானந்தான் தற்கொலை பெரிய கத்தி வேணும் புரியுது அது போல எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் போயிருந்தா மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய நாலேஜ் தான் அப்போ இதுல என்ன தெரியுது இது நம்ம சிந்திப்போம் இப்படி எல்லாம் சொல்லணும் இப்படி எல்லாம் சொல்லும்போது இந்த சிஸ்டம் உள்ளர போயிடும் அதனால நமக்கு பெஸ்ட் மனனும் சப்ஜெக்ட் கடைசியில சொல்லணும் கடைசில நம்ம டீச் அந்த பரம்பரை கண்டினியூ பண்ணணும் அதுக்காக சொல்றது சக பிரி அதர்வாய பிராக சக பிரம்ம வித்யாம் சகனா யாரு இங்க, அந்த சதுர்முக பிரி பிர வித்யாம் அதர்வாய இந்த பிரம்ம வித்ய செல்யர்வனுக்கு உபதேசித்தார் ஓகே இந்த அதர்வன் எப்படி வந்தாரு தன்னிடமே அவர் உற்பத்தி ஆகி வந்தார் அப்போ தந்தை மகனுக்கு உபதேசித்தார் இப்போ இப்பெல்லாம் நடக்குமாறது ரொம்ப கஷ்டம் தான் சரி இந்த ய யாரு அப்படின்னா அதர்வா யாரு ஜேஷ்ட புத்திராயா கனிஷ்ட புத்திராய கல்யாண பத்திரிகையில பார்த்திருப்பீங்க அது ஒரு சடங்கா போட்டுவான் ஜேஷ்ட புத்திரி ஜேஷ்டனா இன்னது அப்படி கேட்கறதே கிடையாது ஜேஷ்ட புத்திரா பிரம்மாஜியோட அண்ணா அவனுக்கு ஜேஷ்ட புத்திராயா அவனுக்கு உபதேச மூத்த மகனுக்கு முதல்ல முதல்லாரு சரி அதனால நம்ம குழந்தை கிடையாது பாசிபிலிட்டி இருக்கிறதோ அவங்க நாலஞ்சு குழந்தை இருக்கட்டும் ரெண்டு குழந்தையா இருக்கணும் இல்ல அத்த மாமா இருக்கிற பியூச்சர் வரும் அதனால மீட்டிங் பார்க்கிறாங்க <laughs> பிறக்கும்போதே குழந்தைய எக்கனாமிக் பார்த்தா அந்த பிளைட்ல எக்கனாமிக் இது போடுவான் எக்கனாமிக் கிளாசஸ் இது குழந்தைய எக்கனாமிக் கிளாசஸ் குழந்தை வந்து சந்தோஷமா அதனால ரெண்டு குழந்தையாக இருக்கணும் மினிமம் இருபது அதர்வாய் இந்த ஆத்ம வித்யா பத்தி எல்லாம் பேசுறது கஷ்டம் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நமக்கு சாதாரணமா வித்தியை சொல்லி கொடுத்து நமக்கு வந்து நம்ம சத்துருவா ஆயிடுவோம் அந்த குழந்தைக்கு படி படின்னு சொன்னாலே முதல்ல எப்படி இருக்கணும் முதல் எணும்பி நம்ம தான் ஆயிடுவோம் அப்படிதான் குழந்தை இருக்க நாம ஏற்கனவே தபஸ் பண்ணிருக்கணும் நம்ம அந்த குழந்தை பிறக்கோம் இது இப்ப முன்னாடியே சொல்லக்கூடாத நீங்க சரி எதிகா சோ இப்ப இப்ப யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்க வந்து பிரேயர் பண்ணிக்கோ சங்கரா பிறந்தார்னா அந்த சங்கரா பிறந்த என்ன காரணம் அவங்க அப்பா அம்மா போய் கோயிலில் போய் தபஸ் பண்ணினாங்க போய் எனக்கு குழந்த வந்து செவ்வெருமானே வரட்டும் அப்படி சொல்லி பிறந்திருக்க அப்படி சங்கரும் சாதாரண விஷயமா இல்ல காமத்துக்கோ கோபத்துக்கோ பிறக்க கூடாது அதனால இது பிரம்மாஜி கூலா இருந்தாரோ அதுக்காக அதர்வாக பிறந்தான் அதர்வாக ஆச்சாரியன் ஆயிட்டான் அந்த ஆச்சாரியன் பிறகு சர்வ பிரதிஷ்டாம் எல்லா வித்யாவும் அவனுக்கு தலையில போட்ட பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா சர்வ வித்யா பிரம்ம வித்யா எல்லா வித்யாவும் அவருக்கு பரிசமாப்தி எல்லா விஷயமும் இனி அதுக்கு வேற ஒண்ணு எதுவும் கிடையாது அப்படி சர்வ வித்யா அதாவது ஆல் பிரான்சஸ் ஆஃப் நாலேஜ் சயின்ஸ் எல்லா சயின்ஸ் சொல்லி கொடுத்துட்டார் தன்னுடைய குழந்தைக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார் சர்வ வித்யா எல்லா விதமான அறிவுகளுக்கும் கொடுக்கறது சர்வ வித்தியா அதாவது லௌகிக ஆன்மீக அத்தனை விஷயமும் அவருக்கு ஏற்பாடு பண்ணினாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம்ஸ் நமக்கு கொடுக்கணும் அதனால குழந்தைகளுக்கு நாம நிறைய எஜுகேட் பண்ணலாம் நமக்கு அது எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குவாங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா நமக்குதான் மெமரி ப்ராப்ளம் அது டக்குன்னு சொன்னா டக்குன்னு பிடிச்சுக்காது அதனால நமக்கு ஏகப்பட்டது மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸும் அப்பதான் நமக்கு குழந்தைங்க ஐக்யூ ஸ்மார்டா இருக்கிறது எல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு சின்ன தோல்வி வந்தா ஒத்துக்க முடியாது அதுவும் நமக்கு மீடியா எப்படி கட்டுறா தோத்து பணம் இப்படியே இதே இப்படி தள்ற மாதிரி காட்டுவான் கண்ணாடி உடைக்கிற மாதிரி காட்டுவான் குழந்தையெல்லாம் இது டிவி பாத்து ஓ நமக்கு ஏதாவது போல இருக்கு காட்சி அப்படி உபதேசம் அங்க அதைக்கெல்லாம் பிரம்மாஜி யாருன்னா டிவி தான் சின்னத்திரை தான் மகா துஷ்ட தேவதை நம்ம உபதேசம் துஷ்ட தேவதை எப்படி என்ன கத்துக்க முடியும் துஷ்டம் தான் முடியும் தான் அதனால இந்த குழந்தை அஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் டிவியை காட்டாம வளர்த்துட்டாலே எல்லா நல்ல குணங்களும் வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது கஷ்டம் அதனால வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் எல்லா சயின்ஸும் நம்ம கத்துக்கணும் அப்புறம் என்னன்னா எது ரியல் ரியல் சயின்ஸ் ரியல் சப்ஜெக்ட் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டா எல்லா சப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜும் நமக்கு கிடைச்சிடும் அப்போ வேதாந்த கிடைச்சிடும் உபநிஷத்து கிடையாது ரகசியமான விஷயத்தை மூடி மறைக்கப்பட்டிருக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கிறது அதனால விஷயம் என்ன மாதிரி நாலேட் கிடைக்கிறது எப்படிப்பட்ட நாலேஜ் கிடைக்கிறது அதுக்கப்புறம் அடுத்த வர குரு எப்படி சொன்னாரு அதெல்லாம் வந்து ஆஃப்டர் த டி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷே சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ீருோ